நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா எண்ணங்களுக்கு நாம் உருவாகிறோம் ஆகவே என்ன நினைக்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாக இரு எண்ணங்களுக்கு ஏற்ப நாம் உருவாகிறோம் ஆகவே என்ன நினைக்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாக இரு நன்றி வணக்கம்